முப்பத்தி அறிவிக்கின்றார்கள் எனக்கு ஒரு பொருளை என்னை விட மிகவும் தேவை உள்ளவருக்கு நீங்கள் கொடுங்கள் என்று நான் கூறினேன் இதை எடுத்துக் நீர் எதிர்பார்க்காமலும் கேட்காமலும் இருந்த நிலையில் ஏதேனும் ஒரு பொருள் உம்மிடம் வந்தால் அதை நீர் பெற்றுக் அதை நீர் அதிகப்படுத்திக் கொள்வீராக நீர் விரும்பினால் அதை சாப்பிடுவீராக விரும்பினால் அதை தர்மம் செய்வீராக அப்படி இல்லாத ஒன்றை நீர் ஆசைப்பட வேண்டாம் என்று நபி அலிசல்ல தன் தந்தை அப்துல்லாஹ் இபின் உமர் ரதியுல்லாஹும் அவர்கள் கூறியதாக கூறும் சாலிம் இபின் அப்துல்லாஹர்கள் என் தந்தை அப்துல்லாஹ் ரதியுல்லாஹும் அவர்கள் எவரிடமும் எதையும் கேட்க மாட்டார்கள் தனக்கு கொடுக்கப்படும் எதையும் மறுக்கவும் மாட்டார்கள் என்று கூறினார்கள் புகாரி ஒன்று நான்கு ஏழு